तापत्रय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமையே தாரத் சலம் ரியா டேஷாத்தவத்த எது மகாராஜாவுக்கு சொல்கிறார் தேகி எத்தையற்ற மனோதாரே எங்கெங்கெல்லாம் மனசை செலுத்துகிறானோ எதுலையெல்லாம் மனசை செலுத்துகிறானோ அதாவது இந்த மனசுக்கு ஒரு விசேஷணம் கொடுக்குறார் சகலம் மனஹா பல்வேறு விதமான கலைகளோட சங்கல்பிகல்பாத்மகமாக இருக்கக்கூடிய கலையோடு கூடிய மனசுங்கிறார் சகலம் மனஹா பலவிதமான எண்ணங்களையோடு நிறைந்திருக்கிற மனசானது தியா தாரையேத் தியா நிச்சலம் தாரையேதுன்னு அர்த்தம் அதாவது விக்ஷேபமுள்ள மனசை புத்தி சக்தியினால் எவன் ஒருவன் ஒருமுகப்படுத்துகிறானோ அப்படின்னு அர்த்தம் அந்த ஒருமுகப்படுத்துகிறதுக்கு மூணு காரணங்கள் இருக்கலாங்கிறார் அன்புனாலேயும் இருக்கலாம் வெறுப்புனாலையும் இருக்கலாம் அச்சத்தினாலேயும் இருக்கலாங்கிற நமக்கு மனசு இருக்குது அந்த மனசு வந்து எப்போ பார்த்தாலும் அங்கே இங்கேயும் அலைபாய்ஞ்சின்னு இருக்குது ஆனால் அறிவின் துணை கொண்டு மனசினுடைய அலைபாயிற தன்மையை நீக்கி அந்த மனசை அது ஒருமுகப்படுறது எப்படின்னா அன்புனால ஒருமுகப்படுறது ஸ்னேகத்தினால ஒருமுகப்படலாம் அது மாத்திரமில்லை வெறுப்பு அவனையே நினைச்சுட்டு இருப்பான் நமக்கு யார் இடைஞ்சல் பண்ணியிருக்கானோ அவனே நினைச்சுட்டு இருப்பான் நம்மகிட்ட நமக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவாலேயே நினச்சுட்டு இருப்பான் அப்புறம் அடுத்த அது மாத்திரம் இல்லை பயம் அவன் என்ன பண்ணிடுவானோ அப்படின்னு யாராவது நமக்கு கஷ்டம் கொடுக்க போறான்னு தெரிஞ்சுதுன்னா இவனால உனக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு அவனே நினச்சுன் ஆகவே ஸ்னேகத்தினாலையும் துவேஷத்தினாலேயும் வெறுப்பு வெறுப்பு வச்சுங்கோ ஸ்னேகம் துவேஷம் விருப்பு விருப்புனாலேயோ அச்சத்தினாலேயோ வீத ராகபயக் க்ரோதாங்கிறார் இல்லையா பகவான் இந்த பயம் கோபம் பற்று இதுலேருந்து விடுபட்டவன்கிறார் மாதிரி இந்த மனசு எப்படின்னா எங்கள் ஸ்னேகம் இருக்கோ அங்கே ஒருமுகப்படும் தானாகவே எங்கள் துவேஷம் இருக்கோ அங்கேயும் ஒருமுகப்படும் எங்கே பயம் இருக்கோ அந்த விஷயத்திலையும் ஒருமுகப்படும் அது தியா தாரையேத் இந்த மூணில் எது வேணாலும் இருக்கலாம் அப்போ அது அது ஆயிடுறது அதுவாகவே ஆகிடுறது மனசு அந்த அன்புக்குரியவருடைய வடிவமாகவே ஆகிறது வெறுப்புக்குரியவருடைய வடிவமாகவே ஆகிவிடுகிறது எதை குறித்து யாரை குறித்து எந்த சூழ்நிலையை குறித்து பயப்படுகிறோமோ அது மயமாகவே ஆகிவிடுகிறது இது பொதுவாக ஒரு தர்மத்தை சொல்கிறார் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா கடைசியில் கடைசி காலத்தில் எதை நினச்சிட்டு ஒருத்தன் சரீரத்தை விடுறானோ அதுவாகவே ஆகிடுறான் அதே மாதிரி சாஸ்திரங்களில் பல இடங்கள் இருக்குது தூங்குகிற போது நீ எதை நினச்சின்னு தூங்குறியோ அதுவாகவே ஆயிடுவேன் அது மாதிரி இவன் எதையே நினச்சின்னு இருக்கானோ அதுவாகவே ஆயிடுறான் பகவான் நினச்சா பகவானிடத்துலேயே மனசு போயிடும் பணத்தையே நினச்சா பணத்திலே மனசு போகும் பெண்ணையே நினச்சாலும் ஆணையே நினச்சாலோ அதில் மனசு போகும் இப்படி அப்படி ஆகிறது தியா தாரையே அது எப்படி இருந்தாலும் மனசுக்கு அந்த சக்தி இருக்குங்கிறார் அன்புனாலேயும் துவேஷத்தினாலேயும் வெறுப்புனாலேயும் பயத்தினாலேயும் ஒருமுகப்படுற தன்மையை நாம் பார்க்கிறோம் அது அது மயமாக ஆகிவிடுகிறது அப்படிங்கிறார் அதுக்கு திருஷ்டாந்தன் சொல்கிறார் கீ ட்பேஷ்கிருதம் குட்யாம் தேன பிரவேசிதா யாதி தத் சாத்மதாம் பூர்வரூபமசந்தியஜன் பேஷஸ்கிருதம் தியாயன் கீட்டஹா தேன குட்யாம் பிரவேசிதா தேனன்னா பேஷஸ்கிருத்தேன இந்த குழவி பூச்சி இருக்கு குழவியினால் உள்ளே வைக்கப்பட்டது இந்த பேஷஸ்கிருத்தம்னாலே இந்த மண்ணை பசையாக எடுத்து ஒட்டுறது பாருங்க இதில் எல்லாம் செவத்தில் எல்லாம் அங்கங்கே ஒட்டுறது அதனால் அதுக்கு பேர் பேஷஸ்கிருதம் பேஸ்ட்டு அது மாதிரி பண்ணுறது பேஷஸ்கிருத்தம் அந்த பேஷஸ்கிருதான்னு அதுக்கு பேர் அந்த குழவி பூச்சிக்கு அந்த மாதிரி ஒரு மண்ணு கலவையை பூசறதுனால அதுக்கு பேர் பேஷஸ்கிருதான்னு பேர் அந்த அது என்ன பண்ணும் தன்னுடைய குழந்தைய அதுக்குள்ளே வைக்கும் அந்த குழவியை அந்த கூட்டுக்குள்ளே வைக்கும் தேனைங்கிறது பேஷஸ்கிருத்தேனு அர்த்தம் தேனை பேஷஸ்கிருத்தேன குட்யாம் பிரவேசித்த கீட்டாக தாயி தாய் குழவிப்பூச்சியினால் ஒரு இந்த கூட்டுக்குள் நுழைவிக்கப்பட்ட புழுவானது பேஷஸ்கிருதம் தியாயன்னு அந்த குழவி பூச்சியவே அம்மா பூச்சியவே நினச்சிகிட்டே இருக்குமா இது பேர் பிரமர கீட்ட நியாயம்னு பேர் அது எப்படி நினைக்கிறது அதெல்லாம் நமக்கு தெரிய சம்பிரதாயமாக இது சொல்லுகிறார் அது கொட்டுமா அது கொட்டுறதையே நினச்சிக்குமா அது ஐயோ கொட்டப்போகிறதோ கொட்டப்போகிறதோ நினச்சிகிட்டே இருக்குமா தியாயன்னு தத் சாத்மதாம் யாதி அதுவும் குழப்பை பூச்சியாகவே மாறிடுறது ராஜன்னு அட்ரஸ் பண்ணுறார் இந்த தத்த குரு அட்ரஸ் ஹே ராஜன்னு தத் சாத்மதாம் யாதி இதில் ஒரு விஷயம் சொல்கிறார் பூர்வரூபம் அசந்தியஜன் தன்னுடைய முன் வடிவத்தை விடாமலேயே அப்படிங்குற அந்த முன் விடாமலேயே அதுவாகவே ஆகிவிடுகிறது இது பற்றி நிறைய விசாரம் பண்ணுகிறார்கள் அது மாதிரி நாமளும் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த மனுஷ சரீரத்தில் இருந்தால் கூட இந்த சரீரத்தை விடுறதுக்கு முன்னாலேயே பகவானே நினச்சி நினச்சி பகவான் மயம் அப்புறம் இந்த சரீரத்தில் இருக்கிற போதே நாம் பகவான் ஆயிடுவோம்னா இந்த சரீரம் போன பிறகு பகவான் ஆவோன்னு சொல்லவா வேணும் அப்படின்னு வியாக்கியானக்காரர்கள் இதை ரொம்ப விசாரம் பண்ணி சொல்கிறார்கள் ஆக தன்னுடைய முதல் வடிவத்தை விடாமலேயே அந்த தன்மையை அடைகிறது அப்படிங்குற அந்த குழவித்தன்மையை அடைவுகிறது பெரிதாகிறது வளர்ச்சி அடைகிறது இதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்தோட அர்த்தம் இருபத்தி ரெண்டு ஸ்லோகம் எத்ரத்ர மனோ தேஹி சகலம் திஜா பூர்வசன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் புரி